ஆரணமுகம் புகழ் வாரணம் திரி செய்ய காரண சுகபரி பூரணம் பருமே வைராகியதீபம் மூலமுறையும் பாயிரம் பிள்ளையார் வணக்கம் இந்த நாலு பாடல்களும் ஒரே ஆசிரியர் சிதம்பர சுவாமிகள் தனக்காக செய்து கொண்டது அவர் போன பிள்ளையார் வணக்கம் செய்கிறார் ஆரணம் முகம் புகழ் ஆரணம்னா வேதம் வேதமெல்லாம் ஒரு முகமாக அதாவதியாக கருத்தோடு போடுகின்றது யாரை வாழணும் ஞானமுக கடவுளை வாரணமுன்னே ஞான பொறுப்பார்கள் அது துதி செய்ய அப்படிப்பட்ட ஞானமுகக் கடவுளை துதிக்க காரண சுக பரிபூரணம் வருமே எல்லா சுகங்களுக்கும் காலமாக இருக்கின்ற பேரானந்தங்களுக்கு அது முழுமையாக கிடைக்கும் விநாயகர் வணக்கத்தின் பையன் சொல்கிறார் என்ன மங்களம் இப்படிதான் சொல்லார் மங்களம் பேர் நூல் செய்கிறதுக்கு முன்னால் மங்களம் செய்யணும் இது மங்களம் செய்யலைன்னு சொன்னால் தடையில் ஏற்படலாம் ஏன் தடையில பாவகிரம்கள் இருக்கின்றன அதனால் தடை ஏற்படும் அதை நாசம் செய்கிறதுக்கு மங்களம் செஞ்சால் அது பரிகாரம் மாதிரி ஆசிய நூல்கள் காட்டுவதற்காகவும் செய்ய வேண்டும் இல்லை நாசுகூடனும் படிப்பவர்கள் நினைக்கிற இடம் உண்டு நாசுகள் செய்ய மாட்டாங்க இது நம்ம நாசுகள் செய்கிற நூல்கள்லாம் நிறைவேறுனா அது நிறைவேறணும்னு நிறைவேற்ற ரெண்டு ஒன்று தான் அது என்ன பிரயோஜனம் மக்கள் கெடுதல் பண்ணுற நூலில் தானே அது மீண்டும் கெடுதல் பண்ணக்கூடிய நிலையில் நிறைவேறுது அது நமக்கு ஒரு பொருள் அல்ல நம்ம ஆசிரியர் நூல்கள் ஆன்மீக நூல்கள்லாம் நிறைவேறணும்னா அந்த சடையில் வரத்தாமல் செய்யும் அப்படி தடைகள் வரும்போது அதை போக்கிறதுக்கு பகவான் அனுப்பிறக வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம் இதை பிரார்த்திக்கிறது மூணு சொல்லப்படும் மூணு எல்லாம் ஒன்று தான் அது மாதிரி செய்யலாம் வசினிதேஸ்வர மங்களம் ஆசீர்வாத மங்கலம் என்று செய்யலாம் தமிழில் வாழ்த்து வணக்கு பொழுது போகிறதல் என்று மூணு விதமாக சொல்வார்கள் அத்தகைய படி இலக்கணப்படிக்கு இந்த சாஸ்திரத்திலையும் நூலாசிரியர் செய்திருந்தாலும் கூட ஒரே ஆசிரியர் தான் செய்யணும்னு விரும்பி செஞ்சிருக்கார் ஏன்னா நூலாசிரியர் நூலுக்கு செய்யும்போது ஒரே ஆசிரியர் இவர் வரை செய்யும்போது தலைவர் வரப்படாதல்லவா இவரும் செஞ்சிருக்கார் அது அவர்கள் இட்ட வணக்கமாக இருக்கலாம் அல்லது ஏற்படை கடவுள் வழிபடுகிறதுன்னு சொல்வார்கள் நூலுக்கு ஏற்ப தெய்வமாக இருக்கலாம் ஏற்படை கடவுள்னு சொன்னால் நூலுக்கு எந்த தெய்வம் உகந்தால் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுக்கு சொன்னால் ஏற்புடை கடவுள் பேர் நூலுக்கு ஏற்படுதுன்னு அர்த்தம் வழிபடை கடவுள்னால் இவர்கள் வழிபடக்கூடிய கடவுள் எதுவோ அது வணக்கம் செய்வது உண்டு உதாரணமாக ராமாயணம் பாடணுன்னு சொன்னாக்கா அவர் சைவராக இருந்தா இருந்தாக்கா சிவசம்பந்தமான வணக்கம் செய்யலாம் அது வழிபடை கடவுள்னு பேர் ஏற்புடை கடவுள்னா இவர் சைவராக இருந்தும் கூட அந்த நூலுக்குரியவர் ராமராக ராமரை செஞ்சாக்கா ஏற்புடை கடவுள்னு பேர் அப்படி செய்யலாம் அது சம்பிரதாயம் தான் அதனால் எது செஞ்சாலும் எல்லாம் கடவுள் ஒன்று தான் எந்த மதத்தில் கடவுள் ஒன்று தான் தான் பல்வேறாக தோன்றது ஒழிய அந்த அத்வை சாஸ்திரங்கள் ஞானமார்த்தம் உள்ளவர்கள் எல்லாம் ஒன்று தான் ஒத்துக்குவாங்க சாமானிய மக்கள்னு சொல்லுவாங்க எல்லா சாமானியான சாமான மக்கள் உண்டு விளக்கம் தேர்வுனாலும் கூட அது உலக சாமானிய மக்களுக்கே இருக்குது இப்போ யாருக்கிட்ட இது வேத வேறுபாடு இருக்குன்னா மதவாதிகள் பண்டிதர்களுக்கு தான் இருக்கு இருக்கிற மதவாதிகள் அவர்கிட்ட தான் இது பேதம் இருக்கக்கூடிய சாமான் இல்லை மேன்மக்கள் அதிகிட்டே கிடையாது இடைப்பட்டவர்கள் தான் இடைப்பட்டவர் படம் இருக்கு அதுதான் இந்த வம்பு வழக்கெல்லாம் பழகிருக்கேன் சில கெலாம் சில கூட்டம் சேர்த்துக்கிறது அதுக்காக செய்கிறாங்க வழியாக வாசகமாக இந்து மதத்தில் கீழ் மட்டத்துலேயும் மேல்மட்டத்தில் ஒன்று தான் இடை மட்டத்தில் தான் செஞ்சுக்கிறது ரெண்டும் கண்டான்கிறவங்க அதுக்காக அப்படி இந்த சாஸ்திரத்தில் இவர் எந்த செய்கிறாருன்னா இவருக்கு எல்லாம் சே முண்பாடு தான் அதனால பிள்ளையார் அப்புறம் முருகர் நூலாசிரியர் குருவனுக்கள் எல்லாம் செய்கிறார் அப்போ இவர் முக்கியமாக பிள்ளையாரும் முழு தான் முக்கியம் போடு இருக்கு என்பது கருத்து முதல்ல பொதுவாக பிள்ளையார் எல்லோரும் செய்வது உண்டு இருந்தாலும் சில பேருக்கு உபாசன இருக்க முடியும் ஆகவே இவர் ரெண்டு தெய்வங்களை வழிபடுகளை வச்சிருக்கலாம் இருக்கலாம் அதனால் வேதமெல்லாம் புகழக்கூடிய ஞானமுக கடவுளை வழிபாடு செய்தால் எல்லா சுகங்களுக்கும் விசேஷ சுகங்களுக்கும் காரணமாக இருக்கின்ற பரிபூர்ண சுகம் கிட்டும் என்பது பொல்லியல்பு கூறல் என்று சொல்லக்கூடிய வசந்தேசுவர மங்கலம் அடுத்தது முருகர் வணக்கம் போரூர் இறைவன் சீரூர் தாழை ஏரூர் தி நேரூர் நெஞ்சி போரூர் பேரூர் அங்குறது கோயமுத்தூர் பக்கம் இருக்கிறது பேரூர்ங்கிறது மகாவலிபுரத்துக்கு மெட்டாவது போகிற இடையில் ஒன்று இருக்குது அது போரூர் போறன்னா யுத்தம் செய்த ஊரின்னு அர்த்தம் ஒரு காலத்தில் முருகர்கிட்ட யுத்தம் பண்ணாங்க போகிறக்கு அதுக்காக அந்த இடத்துல முருகர் வெற்றி பெற்று அங்கே ஆட்சி ஸ்தாபனம் பண்ணி ஒரு நடத்தம் போரூர் அனுப்பி அப்படிப்பட்ட போரூர் இறைவன் ஆறு அண்ணாங்க முருகர் தான் அங்கே திருவிழாவில் பிறப்பால் நடக்குதுங்க அந்த கோட்டம் மதராசுக்கு மதராசு போகிறதுக்கு ஒரு இருபது மைல் இருக்கும் இடையில் பத்து பதினஞ்சு மைல் இருக்கு அது அந்த மாதிரி காலேஜி ஏற்பட்டிருக்கோ சரி இருக்கணும் அப்படிப்பட்ட போரோருக்கு இறைவனாக இருக்கின்ற முருகப்பெருமான் அவனது சீரூர் தாலை சிறப்பு பொருந்த திருவடிகளை நேரூர் நெஞ்சு நேர்மையான வழியில் செல்லக்கூடிய என் மனமே ஏறோர் தரநிலை ஏற்றம் புரிஞ்சிய ஊராகிய முத்தியடைவதற்காக நீ தியானிப்பாயாக என்று இந்த பாடலில் சொல்கிறார் இதெல்லாம் மங்களம் அதனால் இது இந்த ஆசீர்வாத மகள் பேர் ஆசீர்வாத கோரிக்கை இருக்கணும் தன் போட்டோ போட்டோ வேண்டுதல் செய்கிறது அதான் கோரிக்கைன்னு பேர் தன் போட்டு செய்யலாம் ஆசீர்வாதம் தான் நீங்களே அனுமதி கொடுக்கணும் ஆசீர்வா பண்ணணும் அப்படிங்கிறது ஆசீர்வாத மங்களன் பேர் அது தன் போயிட்டு செய்யலாம் எல்லாரும் சேர்ந்தால் குடும்ப போய்ட்டு செய்யலாம் தனியாக சேர்ந்தா சிசியர் போய்ட்டு செய்யலாம் எப்படியோ இது வேண்டுதல் பிரார்த்தனை என்ற அர்த்தம் போரோர் இறைவன் சேரூர் தாலை ஏறூர் தர நினை நேரூர் நஞ்சே இது முருகனுடைய வணக்கம் ஆய்ந்த வெண்பம் பாய்ந்தோளம் நிறைய என்பதும் ஜாந்து ஆசிரியர் வணக்கம் அதாவது இந்த நூல் செய்த சாந்திரகு சுவாமிகளை வணங்குகிறார் ஆய்ந்த இன்பம் ஆய்ந்தனா நூல்களில் ஆராய்ச்சி செய்யப்பட்ட இன்பம் எது பேரன்பம் தான் அது வாய்ந்து உளம் நிறைய அது மனம் முழுவும் முழுவதும் சத்தியபிரதம் இல்லாமல் இருக்கும்படியாக அது சாந்தே என்பதும் யாமன் சொல்லுவோம் எமக்கு வேண்டும் அத்தகைய வேண்டை கூடிய அந்த ஆழ்ந்த இன்பமானது கிடைக்கிறதுக்கு சாந்தனி சுவாமிகள் வழிபண்ணிருக்கார் தீபம் என்ற சாத்திரத்தில் நாலு சாத்திரம் சொன்னாலும் சரி அவளுடைய திருவடிகளை வணங்குவோமாக நாம் சொல்கிறோம் ஆகவே இது நமஸ்காரம் செய்கிறார் இது என்ன மங்களும் இது மனதினாலே நினைத்து பாக்க தோத்தரித்து காய்த்தினாலே வணக்கம் செய்வோம் திருகரணங்களாலே வணங்குகிறோம் ஏன் அப்படின்னு சொன்னால் புகழ்ந்தும் இருக்கலாம் புகழ்ந்து இருந்தாலும் கூட நமஸ்காரம்னு வந்துருச்சான நமஸ்கார மங்களம் பேர் அதில் வணங்குகிறேன் நமஸ்கரிக்கிறேன் சொல்வோம் என்று வரப்படாது வந்துருச்சு நமஸ்காரமான பேர் கிடைச்சிருக்கோம் அப்படிங்கிறார் ஆக இந்த மூன்று பாட்டிலையும் மூன்று மங்கள வச்சிருக்காரு மூணையும் விளக்கிறார் அதில் முதல் பாட்டில் பசுதாசுர மங்கலம் ரெண்டாவதுல ஆசுராசுரம் இப்போ நமஸ்கார மங்கலம் என்று மூன்று மூணு வச்சிருக்கார் லை வாய்துதி செய்யக்கரமலர் கடுத்துழ நேயமோட அனுதினம் இனி கணிஞ்சமே குரு வணக்கம் அவருடைய குரு அவருடைய குரு பன்னிமாமணி அதாவது மகராதுரை பண்ணாரே குமார தேவன் குரு அவருக்கு வணக்கம் செய்கிறார் தாயினும் இறங்கி என்ன உலகத்தில் தன்னுடைய குழந்தைகளிடத்தில் அன்பு செலுத்த தாயங்களோட யாரும் கிடையாது தகப்பனெல்லாம் தாய்க்கு தான் தன்னுடைய குழந்தைகளிடத்தில் தீவிரமான அன்பு இருக்குது ஏன்னா தன் வயிற்றுல பத்து மாதம் இருந்ததுனால அவர் பாசம் ஏற்பட்டு தந்தைக்கு அப்படி இல்லையா தன் வயிற்று தெரியாது எவ்வளோ கவனம் பண்ணியாச்சு ரெண்டு மாதம் இருக்குதுன்னு சொல்லப்படுது அது ஜீவன் நம்ம தந்தை வயிற்றில் இருந்து கர்ப்பதானம் பண்ண பிறகு பத்து மாதம் தாயில் தாய் வயிற்றிலிருந்து வெளிப்படுவதாக சொல்லப்படுது அதனால் தந்தைக்கே தெரியாது ஏன்னா பாசம் கம்மி தான் தந்தைக்கெல்லாம் தாய்க்கு பாசம் அதிகம் அதனால் பத்து மாதம் இருந்ததுனாலே என் குழந்தை என் குழந்தை என்ன திடப்பட்டுவது பத்து மாதமாக திடப்பட்டதுனால பிறந்த பிறகும் பால் ஊட்டி வளர்த்ததுனால இன்னும் திடப்படுது பாசம் தன்னுடைய வயிற்றுல இருந்து உற்பத்தியான பால் ஓட்டுறாங்கல்ல இப்போ தாய்ப்பால் இல்லாத குழந்தைகள்லாம் பாசம் இருக்கிறது அதனால புத்தி கெட்டு போயிடுது அவங்களுக்கு அப்படிப்பட்ட தாய் தான் உலகத்தில் ஒருவனுக்கு மிகுந்த அன்பை கொடுக்கக்கூடியது இவன் அன்பை எதிர்பார்க்கக்கூடிய அர்த்தம் அப்படிப்பட்ட தாயனும் இறங்கி அதை இன்னும் இறக்கப்பட்டு குருநாள் இருக்காரு அவர் அதை விட அதிகம் அன்பு இறங்கி என்னென்ன வந்து தாண்டவர்கள் அசை எண்ணெய் என்ற அர்த்தம் என்னை அடியை அதாவது சிதம்பர சொல்லக்கூடிய பெயருடைய என்னை வந்து இந்த உலகத்தின் கண்ணை எழுந்திருள்ளி ஆண்டு அடிமை கொண்டு அருள் கிருவை செய்த தூயவன் சரணமே பரிசுத்தமானவர் அவனுடைய திருவடிகளை என் தலை சுமக்கலையான சுமக்கட்டும் அவனுடைய திருவிடிகளை தாங்கட்டும் என் தலைமையிலே ஏற்றுக்கொள்ளட்டும் பருவன் அந்த ராவனுடைய திருவடிகளை தலை வச்சுட்டு போனாரான் அப்படி போல அவ திருவிழிகளை ஏற்றுக்கொள்ளணும் திருவள்ள நேரம் வச்சாலும் சரி அது தாங்கியிருக்க அது வச்சாலும் சரி பாதுகாச்சாலும் தலை சுமக்க சுமக்கட்டும் வாய் துதி வாய் எப்படி இருக்கும் அவர் துதிக்கணும் அவர் கை என்ன பண்ணணும் கரணம் மலர்கள் தூய் தொழ மலர்களை எடுத்து வழிபாடு செய்யணும் அதான் பூசையின்னு போயிடும் பூவினால் செய்யப்படுறதுனால பூஜைன்னு போயிடும் மற்ற வழிபாடெல்லாம் பூ இல்லன்னா வழிபாடு இல்லை இந்து மத்தியில் பூ தான் ஆண்டவன் தினசரி பூ உற்பத்தி பண்ணுறாரு இன்னக்கு ரூ முட்டாக இருக்குது நாலு பாருங்க விரிஞ்சிடும் ஒரே நாளில் பூ வந்துடும் தினசரி பூ கிடைக்கும் அதனால் பூஜைக்கு ஆண்டவன் தயார் பண்ணுறாரு அதை நாம் எடுத்து செய்ய வேண்டிய கடமை அது வாங்கியோ அதை உற்பத்தி பண்ணியோ அதை எடுத்து வழிபாடு பண்ணுறது அதுதான் பூஜைன்னு பூ தான் பிரதானம் வழிபாட்டுக்கு கரம் கைகளுக்கு தான் செய்ய வேண்டிய வேலை அது அது எடுத்து சொல்லியோ அதில் சொல்லாமலோ அவருக்கு வழிபாடு செய்யணும் பிரித்தோடு நியாயமோடு அழுதனும் லெஞ்சமே நினைங்க மனதுக்கு என்ன வேலை நினைக்கணும் நினைக்கணும்னா விருப்பத்தோடு அல்ல பின் வெறுப்போடா விருப்பத்தோடு வெறுப்போடு நினைக்கக்கூடாது என்ன பண்ணுறது இந்த குருக்கிட்ட உதவிக்கிட்டேன் அதனால் இவர் தியானம் பண்ண வேண்டியது இருக்குது இப்படின்னு சளிபுரிய கூடாது சந்தோஷமாக அவரால் நாம் கடை தேடணும் உதயத்தை கேட்டுக்கொண்டோம் வழிபா அதாவது இப்போ மனம் எல்லாம் அமைதி அடைந்திருக்கு யானம் வந்தது என்று பிரீதி இருக்கு அப்படிங்கிறத அதை நியாயம் பண்ணும் அது என்ன அர்த்தம் பண்ணுவாங்கன்னு நினச்சிதான் அது சொல்லப்பா கையாறு அவர் நினைக்க அப்படி என்ன என்று கேள்விக்கு இடம் இருக்கு அதனால் சொல்லு போட்டார் நியாயமோடு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடுன்னு அர்த்தம் அணு தினம் தினம் என்று சொன்னால் என்றைக்கோ ஒரு தினால் வச்சுக்கோ விசேஷ நாட்களில் தொடர்ந்துன்னு அர்த்தம் அன்னொன்னா தொடர் தொடர்ந்து நாள்தோறும்னு அர்த்தம் என் மனவே நினைப்பாயாக என்ன சிந்திப்பாயாக ஆக இந்த பாட்டில் மனதினாலே சிந்தனை பண்ணுறது அது தியானம் பண்ணுறது அப்புறம் கை கைகள் காயத்தினாலே மலர்கள் சாத்தி வழிபாடு பண்ணுறது அதே போல அவர் திருவடியை சிலத்தில் ஏற்றுக்கொள்வது வாயினாலே துதி செய்கிறது ஆகிய திரிகரனால வழிபாடு செய்கிறது அர்த்தம் அவர் குருநாதர் ஆகிய குமாரதே அவரை மூன்று கண்ணங்களாலே நான் வழிபாடு செய்கிறேன் எதனால் வழிபாடு செய்கிறேன் எதனால் செய்கிறாரு செய்யறது காரணம் இங்கே அதுதான் முக்கியம் தாய் அன்பு எப்படியோ அதை விட இன்னும் இறக்கம் வைத்து அன்பாக செஞ்சார் அவர் அதுக்காக தான் சொல்கிறது இப்போது அவருக்கு வழிபாடு செய்கிறோம் எந்த பண்ணுறாரு அது வேறு விஷயம் இப்போ அது சரீரத்துக்காக தான் வழி பண்ணிவிடும் ஞானம் கொடுக்காது தாய் அஞ்ஞானம் தான் கொடுக்கும் இவர் பண்ண கட்டி வச்சுருவாங்க யாரும் ஒன்றும் இருக்காது அதுதான் ஒம் பண்ணுவாங்க கல்யாணம் பண்ணாலும் உடம்பாங்க அப்புறம் சரீரம் நல்லா சாப்பிடும் சாப்பிடுன்னு மந்த புத்தி தான் கொடுப்பார்கள் இல்லையா சூச்சி புத்தி நல்லா சாப்பிடும் குருநாதர் வளர்த்திருக்கார் அதுக்காக பண்றேன் முதல்வர்கள் விட்டு போல அன்பு காட்டுறது ஒரு குழந்தைக்கு யாரும் இல்லை தந்தையோ சொல்றதோ அடுத்தபடியாத அப்படிங்கறதுனால அதை விட அதிகமாக பகவான் செய்கிறார் அல்லது குருநாதர் செய்கிறார் ஒன்று குருநாதர் இல்லைன்னா பக்தி மரத்தில் கடவுள் ஞான மரத்தில் குருநாதர்லாம் அதே போல் உலகத்தில் யாரும் காட்ட மாட்டாங்க அப்புறம் அடுத்தது தாய் அதிகமாக காட்டுறது குரு அல்ல தெய்வம் மாதா பித்தா குரு தெய்வம் என்று படிக்கிறோமா சொல்லுவார்கள் அதில் படிக்கிற மாதிரி அங்கே அன்பு வரும் மாதா விடத்தில் இருக்கிற அன்பு காட்ட அன்பு பிதாவிற்கு காட்ட மாட்டார் இருந்தாலும் அவர் காட்டுற விதம் வேறு குரு குரு வந்து ரெண்டு பேர் விட அதிகமாக காட்டி அவர் உயர்த்துவார் ஞானம் கொடுப்பார் எல்லாத்துக்கும் காரணம் தெய்வம் தான் தெய்வமானவர் சகலமான வசதி பண்ணி கொடுப்பார் தோன்றா துணையாக செய்கிறார் குரு தோன்று தோன்று துணையாக இருந்து இத வித்தியாசம் குருவுக்கும் கடவுளுக்கு அந்த ஆனாலும் இந்த ஞான மார்க்கம் என்று சொல்லக்கூடிய கடைசி விகித குருவுதே அது பொருந்தவர்கள் மற்ற குருமாரிலாம் பொருந்ததில்லை மற்ற குருமார்கள் கொஞ்சம் முன்ன பின்னதாக இருப்பாங்க இங்கே விகித குருன்னு பேர் வீத குருன்னா தத்துவஞானம் அடைந்தவர் முழுமையாக பெற்றவர் அவருக்கு தான் அந்த குணம் வரும் தாயினம் இறைஞ்சி வரக்கூடிய குணம் அவங்க தான் பொருந்தும் மற்றவர்கள் ஓரளவு சொல்லலாம் எவ்வளோ தான் அலைவர்கள் இவங்க தான் மதில் இடைவெழல் கதை உதல் சொல்லலாம் ஓரளவு பொருந்தும் மற்றவங்க தாய் போல இருக்கலாம்னு சொல்லலாம் சில பேர்களுக்கு தாயோட குறைச்சிருக்குன்னு சொல்லலாம் அப்போது தாய் தான் திசாக கொடுக்கணும் ஆனால் தாயினும் அதிகமாக வைக்கிறது முடிஞ்ச நிலையில் உள்ள அபரோச்சனையான குருவான அவங்க தான் வைப்பாங்க காரணம் என்னான்னா அவள் எதிர்பார்க்கறது இல்லை சிஷியன் சரணாதி அடைஞ்சிட்டாக்கா அவனை கடைத்த ஏற்றி விடணும்னு ஒரு கடமை உறைச்சா செய்கிறாங்க அவ்வளோதான் சரணாகதி இல்லாதவங்க பேச்சு இல்லை அது எப்படி போகிறான் நமக்கு என்ன கொஞ்சம் போடுவாங்க மற்றவங்க சரணாதி அடைஞ்சாலும் கூட எதிர்பார்ப்பு இல்லை அங்கே எதாவது கொடுப்பாங்களா செஞ்ச பொருள் இருக்குமா என்று எதிர்பார்ப்பாங்க அதெல்லாம் அடுத்த அது கீழ்பட்ட குருமார்கள் கே எனக்கு தான் செய்யும் ஞானகுருமார்களில் காரக உரு விகித குரு என்று சொல்லக்கூடிய சூசக வாசக காரக விகிதம் நாலு குருமார்கள் சொல்லுவார்கள் ஞான மார்க்கத்தில் அதில் காரக ஒரு இருக்கும் காரக அதிகமாக விகித இருக்கும் அதான் கடைசி நிலை சூசக வாசுவதெல்லாம் பொருள் எதிர்பார்ப்பாங்க அவங்களாம் கொடுத்தாதான் பெரிய வைப்பாங்க வாங்க மாட்டேன் அது வியாபாரம் மாதிரி தான் இல்லாமல் அதோட முன்னால் சொல்லப்பட்ட போதகை வேதகை நிசித்த காமின் தொழில் நாலுமாக இருக்காங்களே அவங்க இருவட மோசம் ஏமாற்றி கூட வாங்குவாங்க ஐலட்ச வச்சிருப்பாங்க அடிப்பட்டவர்கள் அவங்க அடுத்தபடியாக சொன்னமுன்னா காரங்களுக்கும் பொருந்தோம் ஓரளவுக்கு பொருந்தோம் ரெண்டு பேரை தவிர மற்ற எல்லாருமே அது கீழ்பட்டவர்கள் அவங்கள தாயை போல சொல்லலாம் அல்ல தாய்ட்ட கீழ்பட்டும் சொல்லலாம் அல்ல தாயினும் இறங்கியதெல்லாம் அதிகம் அவ்வளோதான் உதாரணம் ஆகவே இந்த அளவில் அவர் பாயிரத்தை இனி நூல ஆரம்பம் திருவள்ளூர் கமலத்தயன் செய்ய புவி முன் தருவெளாம் தன்பான் மறு சத்தியனம் கிரணத்தால் வந்தழு காண நீராக இருமயாமதிமாய் தரிஞ்சிற அங்காந்த திளை அருச்சுழருமிழ்ந்துளங்கும் உருசிவாதித்தன் தனி நமது இருள் போய் ஒழிய நாடோறும் இறைஞ்சிடுவான் கடல் வணக்கம் நூலாசிரியார் சாந்தலிங்க சுவாமிகள் தாம் செய்த வைராகிய தெய்வத்திற்கு கல் செய்கிறார் இது உருவகாணியின் பேர் உருவகம் படுத்தி செய்கிறது கொஞ்சம் அர்த்தம் கஷ்டம்தான் அதை ஓரளவுக்கு பொழிப்படை விஷய சொல்லு நல்லாயிருக்கு பொழிப்புரை எல்லாம் கொஞ்சம் சிக்கல்தான் என்றவர் என்பது அழகு வளரானென்ற தாமரை மலரின் கண் எழுந்தருள் இருக்கின்ற பிரம்மணாலே சீட்டிக்கப்பட்ட இந்த பிரித்வீதத்துவம் முதலாக நாகத்துவ நீராக விளங்கானென்ற பிரபஞ்சம் எல்லாம் திருவளர் கமலத்து அயல் செய்ப் செய்விமன் திகழ்தன் உலகலாம் தன்பால் அப்படின்னு மறுவு சிற்ற்திும் கிரால் வந்த காணநியாக அப்படி இருக்கின்ற அதனால தன்கற் பொருந்திய சிற்சக்தியாக கிரணத்தினாலே வந்து தோன்றின காணஜலமாக இருமையா மதிமாய்த்து அறிஞராம் காந்தத்திடை அறிஞரது துவித புத்தியாகிய சந்திரன் ஒளியை மறைத்து அவர்களாகிய காந்த கற்கள் எடுத்து அருள் சுடர் உமிழ்ந்து இழங்கும் திருமையாகிய அக்னியை தோன்றச் செய்து விளங்கிற்கும் ஒரு சிவாதித்தனை நமது இருள் போய் ஒழிய ஒப்பற்ற சிவசூரியனை நமது அஞ்ஞானமாகி இருள் போய் நீங்கும்படி நாடூறும் இறைஞ்சிடுவோம் எக்காலமும் வணங்குவான் என்றவாறு அதாவது பிரம்மதேவனால் சிட்டிக்கப்பட்ட உலகம் எது உலகம் என்ன எல்லா தத்துவங்கள் பஞ்சபூதங்கள் பஞ்சபூத காரியமாகிய எல்லா உலகங்களும் அதில் உருவப்படுத்துகிறார் பிரம்ம பிரம்மசுவரம் என்று சொல்லக்கூடிய அந்த பரம்புரி இடத்தில் இருந்து அதை சிவாதித்தன் சொல்கிறார் ஆதித்தன் பிரித்தித்த சூரியன் சிவாதித்தன் எல்லா உலகங்களுக்கும் ஒளிவெடுக்கக்கூடிய பரமும் அது சைவ சம்பிரதாயம் வீர சைவ சம்பிரதாயத்தில் பெரும்பாலும் பிரம்மபதத்தை உபயோகம் பண்ண மாட்டாங்க சிவபதம் தான் பண்ணுவாங்க அவங்க ஏன்னா இவரஸ்ரீவனுங்க பேராக இருந்தாலும் அந்த பிரம்மபதம் வேதாந்தத்துக்கே உரிய வேதாந்திரம் தான் பார்த்தாலும் பிரம்ம்தான் வரும் வேந்த கருத்து அது வேதாந்த கருத்தை ஒட்டியிருக்கின்ற சாத்தனங்கள் எல்லாம் அந்தந்த உபாசன தெய்வத்தை ஒட்டி ஒட்டியே தான் சொல்லுவாங்க பைட்வ இருந்து அதிவேகத்துக்கு வருவார்கள் ஆனால் அது விஷ்ணுன்னு சொல்லிட்டு வருவாங்க அவங்க ஏன்னா அதே பழக்கமாக போச்சு அந்த சொல்ல விட மாட்டாங்க அவங்க சைவ சம்பிரதாயத்தை யாதார்த்துக்கு வரும்போது அந்த சை சிவ என்ற சொல்லை சொல்லித்தான் பிரம்மத்தை அறிமுகப்படுத்துவாங்க சில சில இடங்களில் பிரம்மன் சொல்லக்கூடிய நிலையை வருவங்களுக்கு அது உடன்பாடு தான் அதனால் இங்கே சிவாதித்தன் என்று சொன்னார் பிரம்மசுரமாகிய அந்த சூரிய பகவான் அவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த ஜீவர்களாகிய அஞ்ஞானம் ஜீவர்களுக்கு உள்ள அஞ்ஞானத்தினாலே இருமையாக மதி ஆனால் துவித புத்தி இருக்குது மதியன்னா சந்திரனுக்கு இங்கே புத்திக்கு ஒரு பேர் இது திருஷ்டாந்தம் எப்படி பகற்காலத்தில் சந்திரன் கூட சூரிய ஒளியினால் மங்கியிருக்கும் அது அப்படி போல் இந்த துவித புத்தியானது சூரியன் ஒளி சிவாதித்தன் தோறினவுடனே அது மங்கி போகுது சந்திரன் இருந்தாலும் தெரியாது அப்படி போல் துவித நீங்கி விட்டது அப்படி நீங்கன பிறகு தூதபதி நீங்கன்னா பிறகு ஞானம் வல்லவ அதற்காக அறிஞராம் காந்தத் இடையினர் அந்த சூரிய ஒளியானது காந்தத்திலே சேகரம் பண்ணி அந்த காந்தக்கள் மூலமாக நெருப்பு எரிபொருள் செய்யுது கனந்த காலத்தை வச்சுக்கோங்க அப்படி செய்யும்போது அந்த அது சம்பந்தப்பட்ட பொருள் நாசமடையுது அதுபோல இங்கே சிவாதித்தன் என்று சொல்லக்கூடிய பிரம்மஸ்வரூபத்தினுடைய ஞானத்தை அறிஞர்கள் அதான் ஞானிகள் பெற்றிருக்கிறார்கள் அவர்களிடத்தில் ஜீவர்கள் போய் சரணாக அடைஞ்ச பிறகு அவள் அருள் செய்கிறார்கள் செய்கிறாங்க அதனால் என்னாச்சு அஞ்ஞானிகளும் போகுது அதான் நம்ம போய் ஒழிய அவருக்கு போகுது அப்படி போகக்கூடிய அந்த நிலை எதனால் வந்தது அப்படின்னு சொன்னால் அந்த சூரிய நிலத்தில் இருக்கின்ற ஒளியை எப்படி அதை காந்த கல்யாணத்தை வாங்கி எரிம் சக்தி உண்டாக்குதோ அப்படி போல் பிரம்மத்தினுடைய ஞானத்தை தான் பெற்று ஞானிகள் எல்லாம் தன்னை சார்ந்தவர்கள் கொடுக்குறார்கள் அஞ்ஞானத்தை போக்குறார்கள் ஆகவே அப்படிப்பட்ட சிவாதிதன் ஆகிய பிரம்மத பிரம்மஸ்வரூபத்தை வணக்கம் செய்வோம் நாடோறும் வணங்குவான் ஒரு நாள் அம்மாசி பௌர்ணமி தீபாவளி வணங்குறத விட இளசீர் வணங்குறோம் ஏன் அப்படி செய்ய சிவனங்கனும் சூழ்ச்சத்துக்கு தினசரி சாப்பிடுறோம் ஒன்னும் நேரம் இல்லை நாலு நேரம் சாப்பிடுவோம் அப்ப சூழ்ச்சத்துக்கு உரிய அது பிரம்மஸ்வரூபத்தை நிலைநாட்டுவதற்கு என்னைக்கும் ஒரு நாள் செஞ்ச பொறுத்துமா அப்போ தினசரி வழிபாடு பண்ணுமே இல்லையா சரி மூணு நேரம் சாப்பிட்றோம் நேரம் கூட முடியலன்னு போனால் போகட்டும் ஒன்னே மாதிரி இல்லையா தினசரி சிவாஜித்தனாகியாகிய பிரம்மஸ்வரபத்தை தியானம் பண்ணுவோம் என்று இந்த பாட்டில சொல்றார் குழக்கமா இருக்கு சூரியனை விட்டு நீங்காத கிரணமும் அக்கிரணத்தை விட்டு நீங்காது பொய்யாய் தோன்றுகின்ற கானஜலமும் அச்சூரியனது மிகுந்த பிரகாசத்தினாலே சந்திர பிரகாசம் அறைதலும் காந்தக்கள் எடுத்து அக்னியை தோன்றுதலும் அவனது சந்நிதியில் இயல்பாய் உண்டாவது போலிட்டாங்க சுருக்கமா போட்டான் அப்படி போல இங்கே தாஷாந்தையில் சொல்லும்போது சிவனை விட்டுன்னா பிரம்ம சிறப்புன்னு அர்த்தம் இங்கே சிவனை விட்டு நீங்காத அபின்னா சக்தியும் பின்னாசக்தி அபிநா சக்தி ரெண்டு சக்தி பிரம்மத்துக்கு உண்டு அச்சக்தியை விட்டு நீங்காது பொய்யாய் தோன்றுகின்ற பின்னாசக்தியும் பின்னாசக்தியானது வெளிப்பட்டது இது உற்சவ காலத்தில் சைவ சமிரதாயில் உள்ள சிவன் கோயிலில் சோமாஸ் சந்திரன் வச்சிருப்பாங்க அது சாமிக்கு இடது பக்கம் ஒரு அம்பால் வச்சுருப்பாங்க நடுவில் ஒரு உருவா வச்சிருக்க அது சலத்துக்குமாறுன்னு சொல்லுவாங்க அது ஷா உமாஸ் கந்தர்னு பேர் ஷான்னால் கூடிய உமையோடு கந்தர் அப்படிப்பட்ட நிலையில் அது பின்னா அபிநாஷக்தின்னு பெறுறதுக்கு இந்த பக்கம் திருமணம் கல்யாண காலத்தில் இந்த பக்கம் ச அம்பாவை வச்சு தாலி கட்டுவாங்கிறதுக்கு அது பின்னாசக்தேன்னு பெறுது பின்னாசக்தி பிரபஞ்சமாக பரணாமடைஞ்சிருக்குது அபிநாஷக்தி பிரபஞ்சம் அபி பின்னாசக்தி காரணமாக இருக்காது அதை மூலப்பிரகிரு வேல்கிறேன் மூலப்பிரகிருதி விரியும் போது முக்குணங்களாக பிரிவுகிறது முக்குணங்களில் சத்துவகுணம் ஈஸ்வருக்கான செய்யும் என்றும் ரஜோகுணம் ஜீவக்கான செய்யும் தமிழக பிரிந்து ஒன்று ஜீவர்களை மறக்கக்கூடிய ஆவணம் என்றும் மற்றொன்று பஞ்சபூதா பஞ்சபூதங்களாக பரிணாமடைந்து ஈரோடு பதினாலோ தோற்றுகிறது என்றும் வேதாந்த பட்சம் இது அதைத்தான் இவர்கள் உருவா படிச்சுபடி சொல்றது வலது பக்கம் பின்னாசக்தி இது அல்லது பக்கம் அபிநா சக்தி அபிநா சக்தினா பிரிக்க முடியாதுன்னு அர்த்தம் இது பிரிஞ்சு போய் பல உலகமாக பரிணாம அடைஞ்சிருச்சு அதான் உற்சவமூர்த்தி வெளி சுத்தான் இருக்கு அது சிவனை விட்டு நீங்காது நீங்க போய் சுத்திக்கிட்டு கடைசியில் உக்காந்து உச்ச காலத்தில் இதுதான் முக்கியமான விஷயம் சக்தி அஞ்சா பிரிய பரணாமல அப்படி பல பிரிவுகள் ஏற்படுறது பின்னாசக்தி அத்தகைய பின்னாசக்தி என்ன எப்படி இருக்கு அது கால ஜலம் போல தோட்ட மாத்திரம் தான் பொய்யாய் தோன்றுகின்ற பின்னாசக்தியும் அச்சிவனது ஞானத்தினாலே அறிஞரது துவித புத்தி மறைதலும் தத்துவிகள் விசாரிச்சு ஞானம் அடைகிறாங்க அதனால துவித புத்தி போயிடுது அது ஒரு துவித புத்தி இருக்கு அது துவித புத்தின்னு சொல்லப்பொழுது சூரியன் முன்னாலே சந்திரன் மறைவு மாதிரி இங்கே மறைஞ்சு போகுதுன்னு சொல்லார் அது பொருத்தி பார்க்கணும் மறைதலும் அவரிடத்து அருள் தோன்றுதலும் அப்படி போகும்போது அந்த பிரம்மசுவரமாகிய காரணபிரமத்தின் இடத்துல அருள் தோன்றது தோன்றுவதும் இவனது சந்நிதியில் இயல்பாய் உண்டாகின்றோம் என்பதும் இது சுபாசித்தனம் அவர்கள் ஈஸ்வரனுக்கு அதாவது ஈஸ்வரனாக வச்சுக்கணும் ஏன்னா பிரித்தி வந்தா ஈஸ்வரன் கிருத்தி பண்ணதான் பிரம்மம் இப்ப சக்தி பிரிந்தேன்னா ஈஸ்வன ஈஸ்வனுக்கு பிரமத்து எல்லாம் ஒன்ன்தான் ஜீவனும் பிரமம் ஒன்னர் தான் இதனால இவன் ஒத்துமாட்டிக்கிறான் நான் இந்த காரன் ஜாதிக்காரன் இந்த ஊருக்காரன் தான் சொல்றேன் வெளியங்கர் சொல்றார் உதயசங்க சொல்றார் பாட சொல்லி பண்ணும் மாணவர்களுக்கு குருடைய நிலை பாடம் பொரு சரியா இருக்கா பரிசோதனை பண்ண கேள்வி கேட்கணும்னு சொல்லிருக்க எப்படி கேள்வி கேட்கணும் யார் அப்படின்னு கேளுப்பான்னு சொல்ற குரு உத்தரவு போடுறார் ராஜசங்கரர் அவர் சின்ன சரியா பொரியலன்னா நானா நான் இந்த ஊர் காரன் ஜாதிக்காரன் தெரியாது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லுவானா அப்படி பண்பாடு இல்லைன்னு அர்த்தம் இப்போ நீ என்ன சொல்லவேன் நானும் சச்சியானபுரம் சொல்லணும் அப்படி சொன்னால் ஆளுக்கு அர்த்தம் புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம் அது வரைக்கும் இந்த புத்தி இருக்குன்னு அர்த்தம் அப்புறம் அவன் சொல்லலாம் அழையப்பா நீ சொன்ன சேர்த்தா இது வரைக்கும் இந்த புத்தியை மாற்றி அவனுக்கு சச்சியாம்பரமாக கொள்ளுன்னு சொல்லிக் கொடுக்கணும் இது குரு உபதேச முறையுமே ஆசைகள் சொல்ல அப்படி இருக்கிறதுனால இந்த எல்லாருக்குமே துவித புத்தி இருக்குது ஆனால் ஈஸ்வரனுக்கு அப்படி இல்லை அப்படி நான் பிரம்மஸ்வரமும் நிச்சயம் இருக்க ஆரம்பத்தையும் இருக்கு அப்போ இருக்கிறத என்ன பண்ணுறாரு சுபாசித்தமாக இருக்க சுபாசித்தமாக இருக்கிற காரணத்தினால அனாவசியமாக படைக்கிறார் நம்மக்கிட்ட அனாவசியமாக இருக்கிற ரெண்டு சதமானம் உண்டு மூச்சு கன்னிமை கன்னிமைக்கு நான் கஷ்டப்பட்டு வைக்கிறது இல்லை மூடுறது இல்லை நடக்குது அது ஞாயமே இல்லை மூச்சு விடும்போது நாம் நினைக்கிறது இல்லை காத்தி போது வருது சிரமா இருக்கப்பா அதனால் நமக்கு எப்படி மூச்சு இழுத்து விடுதலையோ கண் மூடி திறக்கிறதுலையோ எந்த சிரமம் பண்ணுறதில்லைனா கண் நடக்குது அது பாட்டு அதுபோல் ஈஸ்வரன் ஈழ பதினாறு லோகங்களையும் சிரமதாக செய்கிறார்னு சொல்லப்படுது இயல்பாக சுபாசித்தமாக செய்கிறார் அப்படி சுபாசித்தமா செய்கிறதுனால அவருக்கு எந்த கஷ்டமும் கிடையாது அதனால தான் இங்கே சுபாசித்தான்னு சொல்லுவார் உண்டாம் உண்டாம் அவர் சன்னிதிலே சுபாசித்தமா நடக்குது பாட்டுக்கு மற்ற காரியங்கள்லாம் கஷ்டம் நமக்கு சாப்பிட்றது பிடிக்கிறது போடுகிறதுக்கு போகிறது குளிக்கிறது கஷ்டம்தான் முயற்சியும் இது முயற்சியான நடக்குது எனக்குள்ள முயற்சி தான் நடக்குது சன்னிதான விசேஷம் அப்படிப்பட்ட மையம் இருக்குதுன்னு சொல்வார் ஈஸ்வரன் நமக்கு ரெண்டு இருக்கு இல்லை அவர் அவளுக்கு மாதிகார நமக்கு கொடுத்திருக்காரு தெரியும் இல்லை பார்த்துக்கோம் அப்படின்ட்டு ஜீவனும் ஈஸ்வரனும் பின்னாசக்தியில் இருந்த திருத்தலினால் திருத்தலினாலும் ஜீவன் ஈஸ்வரர் எங்கே இருக்காங்க இருக்காங்க ஏன்னா விவகாரம் நடக்குது அவருக்கு பலன் கொடுக்கக்கூடிய விவகாரம் இவன் கர்மச்சேரி விவகாரம் இவன் கர்மகர்த்தா பலகர்த்தா வாத்தியாருக்கு பரீட்சை எழுதினா திருத்த வேலை பையனுக்கு பரீட்சை எழுத வேலை ரெண்டு பேரும் வேலை பள்ளிக்கூடத்தில் அப்படி போல பின்னாசக்தி இருத்தலினாலும் அப்பாசக்தி சிவனது பிரகாசமாகினாலும் பிரகாசம் சம்பந்தத்தினால வெளிப்படுதுன்னு அர்த்தம் சிவனாகிய சக்திமானை விட அச்ச்திகள் வேறு அல்லாமையானும் அப்படி சக்தி வெளிப்பட்டாலும் கூட சக்தி சத்தனை தவிர வேறு இல்லை காணினார் ஒரு கிட்ட பலம் இருக்குங்கிறான் பலம் வேறு பலம் உடையவன் வேற இல்லை ஒரு ஆள் தான் காரணம் என்னன்னா பிரிக்க முடியாது சக்திங்கிறது அதில் அடங்கி போச்சு அது ஒரு அது ஒரு ஆற்றல் அப்படி இருக்கு அவனுக்கு எவ்வளவு பலம் இருக்கு பார்த்தீங்களா அப்படின்னாக்கா அந்த பலத்தே கொஞ்சம் பிரிச்சு கொடுப்பா பிரிச்சு கொடுக்க பிரிக்க முடியாது அதனால சக்தி உடையவர் சத்தன் என்று பெயர் சக்தி சத்தனை தேவ வேற சத்தனா மாயாவி வித்தை காட்டி இந்த ஜாலம் போய் விந்துவான் போல புத்திமான் புத்தி மைந்த சத்தி புத்தி மைதா சத்திமான் ஆகிய பூரண ஆன்மாவில் வத்தி நிலையம் சொல்ல திட்டாந்தத்தில் வழிகொண்டு தெளிவாய் என்ன சக்திக்கு சக்தி சத்திமான் அதே போலதான் பிரம்மமானது பிரம்ம சக்தி உடையது பிரம வேறு சக்தி வேற ஆனால் சக்தி வெளிப்படும் ஒழுங்கும் எப்படி மனிதனுக்கு சக்தி எப்போ வெளிப்படுது ஒரு சாமான தூக்கும்போதே வெளிப்படும் ஆ அண்ணா இவ்வளோதான் சக்தி இருக்கா உனக்கு தூக்கிட்டியே அப்படிங்கிறாங்க அது மூணு தெரியாது அதேபோல் சித்திரை சக்தி சித்திரை அழையே நல்லா எழுதிருக்காளே அப்போ புகழ்கிறாங்க அப்போ சித்திரை சக்தி அடங்கியிருக்கு வாகனங்கள் ஓட்டுறான் அப்படியே நல்லா கார் ஓட்டானே நல்லா சைல் ஓட்டுறானே அப்படிங்கிறான் அப்போ அந்த சக்தி அடங்கியிருக்கு வெளிப்பட்டது அப்போ அடங்கி இருக்கிற சக்தி வெளிப்படும் போது பின்னாசக்தின்னு பேர் அடங்கி இருக்கும்போது அபின்னா சக்தின்னு பேர் அது எல்லாருடைய வாழ்க்கையில் அப்படித்தான் அதே போல் ஈஸ்வரன் சேரத்தில் அந்த பிரம்ம இங்கே யோசிச்சுக்கணும் அப்படி சக்தி அடங்கியிருக்கு அடங்கி இருக்கும்போது அபின்னாசக்தி என்றும் வெளிப்படும் போது பின்னாசக்தி சொல்லப்படும் அப்போ இருந்தாலும் கூட அது ஈஸ்வருக்கு அன்னியமாக சக்தி கிடையாது அதனால சக்தி பிரதா சிவபிரதான்னு வாதம் பண்ணுவாங்க வாதம் பண்ணும்போது ரெண்டும் பெருசெல்லாம் சிறுசு மின்னல் சமன் தான் என்ன அதில் இது இல்லை இதில் அதில் அது இல்லை சக்தி என்னக்கா காரியம் பார்க்க முடியுமா முடியாது சத்தனை இல்லைன்னா சக்திக்கு என்ன வேலை இருக்கு ஜடம் ரெண்டு தே ரெண்டு தேவைதான் அப்படிங்கிற கருத்து அதனால சிவனாகிய சக்திமானை விட அச்ச்திகள் வேறு அல்லாமையாலும் பொருள் ஒன்று என்பதும் கண்டுகொள்க ஒன்று தான் ஆனா இங்க சக்திக்கு முக்கியத்துவம் என்ன சத்தனை தான் முக்கியத்துவம் என்னப்பா சித்திர சக்தி உங்ககிட்ட இருக்கு சித்திர சக்தியே நீ சித்திரம் எழுதுறப்பா எழுதுறியா அப்படின்னு கேட்க முடியுமா இவளவுதான் கேட்கணும் எழுதி கொடுக்கறியா இவளதான் கேட்கணும் உருமனாதான் எழுத முடியும் எழுதுவான் அப்ப சக்திக்கு தள்ளி சுதந்திரம் கிடையாது அதனால இந்த சக்தியானது சிவத்திலே அடங்கிருந்தாலும் கூட அது சுதந்திரம் கிடையாதுன்னு அர்த்தம் சக்திகள் வேற அல்லாமையாலும் பொருள் ஒன்றே அப்ப ஒண்ணுதான் ஒரே பொருள் தான் என்று கண்டுகொள்ளுங்க சூரியனை கண்ட பேருக்கு பூதவிருள் நீங்குதல் போல் சூரிய தரிசனம் பண்ணுறாங்க இந்த உலகமெல்லாம் இருளிலிருந்து விடுபாடு செய்கிறது இல்லைன்னா இருள்தான் அப்படி போல் சிவனை எக்காலமும் வணங்குவோருக்கு சிவன்னா பிரம்மஸ்வரபம் பிரம்ம அபியாசம் பண்ணக்கூடியவர்களுக்கு அஞ்ஞானம் நீங்குமாதிரேன் அகண்டாக அறிவித்து வரும்போது நீங்கிடும் அதனால் நமது இருள் போய் ஒழிய நம்முடைய அஞ்ஞானமானது நாசமடைந்து பூர்ண தத்துவஞானம் அடையும் பொருட்டு நாடூறும் இறஞ்சிடுவான் என்றார் ஒரு நாள் முடியுமா இது ரெண்டு நாள் காலத்தோடு அபியாசம் பண்ணணும் அதனால நாள்தோறும் நடந்த பண்ண வேண்டும் என்று சொன்னார் அதை வழிபாடு செய்வான் என்று இந்த பாடல் சொல்லியிருக்காருன்னா விசேஷ்வரர்கள் நல்லா எழுதியிருக்கார் எழுதி பல பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சம் போகுது இப்போ வித்தை இருக்குது ஒவ்வொரு வித்தைக்கும் அந்த அஞ்ஞானம் இருக்குது அஞ்சானம் அனைத்து நீங்குது அந்த வித்தை கிடைக்குது அது போடணும் ஆகிறது இல்லை தத்துவஞானம் ஒன்று தான் போடணும் அந்த போடணுமான தத்துவஞானம் வர்ற வரைக்கும் அதை காண பிரம்மபாசனை காப்பரம் அருள்னாலே பிரம்மபாசனை பண்ணிக்கிட்டே இருக்கணும் இங்கே சிவன் சொல்லுவார்கள் சிவபாசனை செய்யணும் சிவன்னா இங்கே கைலாசபதினு அர்த்தம் அல்ல பிரம்மசூரன் அர்த்தம் அது பிரம்மோபாசனை செய்யணும் அதாவது சூரிய திட்டாந்தத்தை வைத்து தாட்டாந்தத்தை விளக்கியிருக்காருன்னு அர்த்தம் இவர் கேள்வி பண்ணுறது பிச்சைக்காரரும் போது அம்மியாரை வந்து பிச்சைகள் திட்டம் கேள்வி பண்ணிட்டே இருப்பாராம் சலுகை பண்ண மாட்டாரான் போயிட்டே இருப்பார்கள் அப்புறம் ஒரு நாள் அவர் பாடகன்னு சொல்லிட்டு இருந்தார் அங்கே புதாரத்தில் சிதம்பரம் சார் அது பெரிய புலவன் செய் பாடம் செய்வன் சொல்லிட்டு இருந்தார் அப்போ இவர் பிச்சைக்கு போகும்போது அவர் சொல்லிட்டு இருந்தார் ஒரு நாள் அவர் சொல்ல பாட தவறு ஏற்பட்டுதான் இவர் சொல்லிவிட்டாரான் ஆட நானே தலைமறை நீ எப்படி சொன்னீங்க அப்படின்னு அவருக்கு ஆச்சரியப்படுத்த நீங்கள் என்ன எது விசாரித்தாராம் அப்புறம் சொன்னார் இந்த மாதிரியே இருக்கு அப்படியா அப்படி என்ன கொஞ்சம் எனக்கு நான் தெரிஞ்சுன்னு இருக்குன்னா என்ன தெரிஞ்சுக்கிறேன் நீங்கள் அஜய்தவாக இருக்கீங்க எனக்கு கொஞ்சம் அஜயம் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்டாரா இங்கே வேணாம் போ அங்கே போ அப்படின்னாரா நான் மிக்க தெரியவேன் இன்னும் சோரி யார் போடுறாங்க நீங்கள் போட்டு அங்கே போன போகிறதா எனக்கு இருக்குதா சேத்தியெல்லாம் போதப்போ அங்கேயே போன்ட்டாரா அவருக்கு அப்புறம் தான் சொல்லிவிட்டாருன்னு சரி இருந்தா அவர் என்ன அப்புறம் உதயம் கேட்ட பிறகுதான் அது பேரே அப்புறம் தான் போரூருக்கு போனேன் அப்புறம் போனது போர் ஊருக்கு அப்புறம் அது ஆசிரமம் ஏற்படுத்தினார் ஏற்படுத்தியிருக்கும்போது இப்படி சாஸ்திரம் செஞ்சுருக்குன்னு அவர் தெரியும் நான் ஒரு உரை பண்ணுவோம்னு ஆசை வந்தேன் அவருக்கு அப்புறம் உரை பண்ணால் உரை பண்ணி கொண்டு போய் சாந்திரிக் சாமிட்ட கொடுத்து சர்தானா என்னார் எல்லாம் படித்து பார்த்து இப்பொறுத்தமான ஒரு அஞ்ஞானம் பண்ணிக்கிட்டார் அதான் போய் படிக்கிறது பண்ணு அப்புறம் அங்கேயானம் பெற்றது அதனால் ஒரே இல்லை தவறு சொல்லக்கூடாது அச்சு போகிறவர்களே வித்தியாசம் பண்ணுவாங்க இல்லையே ஒரே சொல்லணும் கிடைக்காது முன்னமே தீண்டி தொழிவழிப்படலான் மோசன காலமேதியால் தன்னிடத்தில் தன் புவி முடிவெண்டரு நுரையாதி வந்தொழுங்க பின்னைய பிணையான் திரைகள் வீசிடுமோர் பிரம வேலையினில் வைராக்கிய தீபம் பாயிரம் ரெண்டாவது பாட்டு முன்ன வைராக்கிய தீபம் என்றால் ஆசையின் சுற்ற எப்படி ஞானத்தை அடை முடியும் என்பதை விளக்கு சொல்வது தீபமான பேர் தீபம்னா விளக்கம் அர்த்தம் ஆக ராகம் என்றால் ஆசை ராகம்னா ஆசையின்மை அது சம்பந்தப்பட்டது வைராக்கியம் பேர் ஆசியின்மையோடு கூடியதுன்னு அர்த்தம் வைராக்கியம் என்ன புத்தி சம்பந்தம் பௌத்தம் சிவ சம்பந்தம் சைவம் விட்டு சம்பந்தம் வைஷ்ணங்கிற மாதிரி அந்த ஐயடுத்து சம்மந்தத்தை பிரிக்கும் அதில் இங்கே விராகம்ங்கிறது விராக சம்பந்தம் ஆசிமையின் சம்பந்தம் எதுவோ அது வைராக்கியம் அனுப்பி அது தீபம் என்ன விளாக்கம்னு பேர் ஒன்பாட்டில் கடல் வணக்கம் சொல்லி இப்போது அடுத்த பாட்டில் சந்திர திஷ்டாந்தை வைத்து கூறுவோம் காலம் எப்படி பிடிச்சாக்க சந்திரனை மறைக்குதோ அதை விட்ட பிறகு சந்திரனுடைய ஒளி தெரியுதோ அதன் பிறகு எப்படி சமுந்திர ஸ்நானம் பண்ணுறாங்களோ என்று திஷ்டாந்தம் கொடுத்து செய்தி கலக்கல பாம்பு செரிந்து யமது அறிவாகிய ஒப்பற்ற ஞான பிரகாசம் பொருந்திய பரிபூர்ண சந்திரனை அநாதிய மறைத்தது இப்போது ஞான பிரகாசம் விளங்கும் விளங்குதலின் விடுதலை காலம் வந்து பொருந்தியதாகையால் தனதி இடத்து நாத முதலும் புதிய தத்துவம் நீராக எண்ணப்பட்ட முறை திவளி குமிடிகள் தோன்றி ஒழுங்கும்படி விண்ணாசக்தி அபின்னாசக்தியாகிய இரண்டு அலைகள் ஈசா என்ற ஒப்பற்ற பிரம்மசாகரத்திலே இனி மூழ்குவோம் என்றேஷோரை உயிரினது இச்ச ஞான கிரியையாகிய சந்திரனை அநாதியிலே மறைத்த ஆணவமாகிய பாம்பு இப்போது விடுதலையாக ஞான பிரகாசம் விளங்குதலில் இனி பிரம்மத்தை அடையலாம் என்பது துணிந்து பிரம்ம வேலையினில் இனி படிவாம் என்று பின்னாசக்தியால் அநேகமாக காண்புதல் அபின்னாசக்தியால் ஏகமாக காண்புதல் இங்க நம் ஏகமாய் காண்புதலும் ஓர் அசைவாதலின் இச்சக்தியையும் அலையாக கூறினார் என்குரை திவலை குமிழிகள் என்றது தத்துவங்களையும் நானாவாகிய தேகங்களையும் அண்டங்களையும் என அதாவது கிரகண காலத்தில் சந்திரகிரம் பிடிக்கும்போது அந்த சந்திரனே ராகு மறைக்கும் பாம்பு அது மறைக்கும் போது ஒலி மங்கி போகுது அதன் பிறகு மறைப்பு நீங்கும் காலம் வரும்போது ஒளி வெளிப்படுது அதன் பிறகு தான் ஸ்நானம் பண்ணுறது சமுதிர ஸ்நானம் பண்ணுறது மிக உயரும் சொல்லுவாங்க கிரக இது ஏட்டாந்தம் எட்டாந்தத்தில் அநாதியாகவே இந்த ஆணவம்னு சொல்லக்கூடிய பாவம் மறைச்சது அது எப்போ மறைச்சாலும் தெரியல இப்போது குரு அனுகிரகத்தினாலையும் ஈஸ்வர அனுகிரகத்தினாலையும் அந்த கிரகால் நீங்கிற மாதிரி மறைப்பு நீங்கும் காலம் வந்துடுச்சு வந்ததுனால நமக்கு இலக்கை ஏற்பட்டு போச்சு இப்போ என்ன செய்மே அந்த மறைப்பு நீங்கின பிறகு பிரம்மத்தோடு ஏகத்தை அடையணும் அந்த ஏகத்தை அடைகிறது தான் பிரம்ம சமுதிரத்தில் ஸ்நானம் பண்ணுறதுன்னு அர்த்தம் அதில் சமுதிரத்தில் அலைகள் வீசிக்கொண்டிருக்கிறன அதுபோல் இங்கே பின்னாசக்தி அபிநாஷக்தி சொல்லி ரெண்டு அலை வீச்சிக்கிட்டு இருக்கு அபிநாசக்தி அது காரணமாக இருந்தாலும் கூட அது கூட அசைவு தான் நான் பரவசமாக இருக்கிறேன் என்று சொல்லுவது அது ஒரு அசைவு பின்னாசக்தி இருக்கே அது உலக உலகத்துக்கு காரணமாக இருக்குது அதன் காரணமாக அலை திவலை நுரை இதெல்லாம் தோற்றுகிறது அது ஜீவர்கள் எழுவை பிறப்பு எண்பத்தி நாலு தீவபாதங்கள் இரப்பதின அன்னங்கள் சூரியசந்திரம் எல்லாமே அது அரை அலையிலிருந்து உண்டாகிற திவழி நுரை பாசி களங்கள் என்று வைத்துக்கொள்ளலாம் என்று சொல்றார் ஆகவே இதுவரைக்கும் ஆழமாகிய பாம் அரைத்து இருக்கிறாரு ஈஸ்வர குரு அனுகிரகத்தினால் நீங்கின பிறகு மலைப்பு நீங்கள் பிறகு பிரம்மசுரம் தான் நிச்சயம் ஏற்படுது அது நிச்சயமாகிய அதிலே நாம் பிரம்மசுரமாக இருப்போம் மூடிவோம் என்று சொல்லி ஒரு உருவப்படுத்தி காட்டி கிரண கால தாட்டாந்த காட்டி திட்டாந்தத்தை முடிக்கிறார் என்பது காய் எப்பொருள் கழுமாய் ஒப்புயார் வேண்டி இருந்த தான் உருவீரை குறையாது படியிருக்காலியா நீரின் அருள் இறையாயம கேம வைப்பன வண்ண என பிதாவென கண்மணி எனத் தவப்பயனவு செப்புயீரனவன் தாண்ட காலத்து தேசிகன் திருவடி பணிவம் அருளிரைன குருநாதன் அர்த்தம் அருள் செய்தவர் அவருக்கு வணக்கம் போ என்பது எவ்வேறு வகைப்பட்ட பொருள்களெல்லாம் தானாய் சமான அதிகமின்றி இருந்த தனது சொரூபத்திலே சிறிது மாத்திரமாயினும் குறைபடாமல் விருந்தபடியே இருக்க நீர் ஆளாங்கட்டியாக தடித்தது போல போல் பூர்ணமாகிய தான் தடித்து கிருபாமூர்த்தியாகியம்போல்வார்க்கு இன்பம் பொருந்தி நிற் இன்பம் பொருந்தி இருந்திருக்கார் அதாவது பிரம்மசுவரமானது எப்போதும் ஒரே மாதிரி இருக்கு அப்படி இருக்கின்ற அது மழா சம்பந்தம் ஏற்படும் போது காலபுரமாகிறது காணபுரமான பிறகு அது பக்தர்களுடைய அனுகிரக அர்த்தமாக வரும் அதில் பக்குவர்களுக்கு குருமூர்த்தமாக வருது பக்தர்களுக்கு அனுகூரம் அறிந்து போயிடும் அது எப்படி என்று சொன்னால் ஒரு சுவபாதாரம் தன் திண்மை கடாமலே வீட்டுவரமாக தோற்று அந்த மாதிரி வரக்கூடிய நிலையை இதை இதில் வர்ணிக்கிறார் அப்படிப்பட்ட வர்ணிக்கும் போது உதாரணம் சொல்லும் சொல்ல வேண்டியிருக்கு அது நீர் ஆளாங்கட்சி போல் தண்ணி தான் ஐஸ் கட்சி காட்டு சம்மந்தால் உண்டாகிறது அப்படி போல் ஒரு பரப்பரவுமே மயா சம்பந்தமாக காட்டுப்பட்ட ஒன்று வடிவில் வடிவம் தாங்கிறது இல்லை வடிவம் போன தோற்று அதே வெட்டு பாதான் பேர் தன் தன்மை கட வெற்றி தருவா தோற்றம் மாயானது தன் தன்மை கெட்டு வெற்றி வருவா தோற்றம் இது பதினாமான்னு பேர் அப்படி தோற்றக்கூடியதில் இங்கே கிருபாமூர்த்தி ஆகிய குருநார் தோற்றுகிறார் அது எப்படி இருக்குன்னா உதாரணம் நிச்சேபம் போலவும் தாய் போலவும் தந்தை போலவும் கண்ணின் மணி போலவும் தபோபலம் போலவும் உடலுக்குள் உயிர் போலவும் வந்து ஆட்கொண்டு அருளிய காலத்திய தேவன் என்னும் நாமதேவம் உடைய ஆச்சார நதி அழகிய பாதங்களை வணங்குவான் என்று அவர்கள் சொல்கிறார் காலத்திய தேவன் என்று சொல்ல மூணு சதகத்திலெல்லாம் சிவபிரகாஷ் சாமின்னு சொல்லியிருக்கார் இப்போ காலத்திய தேவன் சொல்கிறதுனால சிவபிரகாஷ் சாமி காலத்தேவன் பேர் இருக்கலாம்னு யூகிக்க வேண்டியிருக்கு அப்போது இல்லைன்னு சொன்னாக்கா ரெண்டு குருவாக இருக்க முடியுமா அப்போ அந்த குரு வேறு எந்த குரு வேறையா இருக்காது இல்லை குருவுக்கு குருவுன்னு வச்சுக்கிட்டாங்கன்னாக்கா இ இவருக்கு அனுகிரகம் பண்ணது இவர் குரு தானே அவர் கூட குரு செஞ்சுக்க மாட்டார் ஆனால் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா பேரெண்டுன்னு வச்சுக்க வேண்டியதுதான் அந்த சதகம் சேதையில் அறிமுகப்படுத்துவது சிவராசை வந்து அறிமுகப்படுத்துகிறார் இதுல காலத்தேவன் அறிமுகப்படுத்துறாரு பேர் ஒன்னாதான் வச்சுக்கணும் அப்படி வச்சுக்கல சொன்னாக்க சமாதானம் கிடைக்கல அந்த நாற்பது விளம்பர்க்கரும் ஜோதி என்கோ விடையே விடையோன் என்கோ என் உளம்புக்க சிவபிரகாசம் என்கோ அங்காத சிவபிரார் என் உளம்புக்க சிவபிரகாசம் என்கோ இப்போ நங்கே தளம் பற்றிய சாந்தனென்கோ அது சிவபோஜை பண்ணும்போது லிங்கத்தை சாந்தலிங் சாமி பார் அது எவ்வளோ பேர் ஏற்பட்டது நிண்டனது நாமம் வளம்பெற்ற திரு கைலாயா சொல்வா எனக்கு என்று அந்த பாட்டில் சொல்லும்போது கிபிரகாசம் வந்து அருமைப்படுத்துகிறார் இங்கே காலத்தேவன் அழிமைப்படுத்துகிறார் பேர் ரெண்டாக இருக்கலாம்னு வச்சுக்கிட்டா சமாதானம் வந்தேன் என்று வைத்துக்கொண்டு மேற்கொண்டு இந்த விசேஷரையை பார்க்கலாம் நிச்சேபத்தை நினைக்கும் தோறும் மனபூரிப்பு வருதல் போல் ஆச்சாரியை நினைக்கும் தோறும் மனபூரிப்பு வருதலில் வைப்பு என்றும் நிச்சேபம்னா பொருள் யாருக்குமே பொருள் இருந்தால் சந்தோஷம் இருந்தாங்க அந்ஞான காலத்தில் ஞான காலத்தில் இல்லை எனக்கு பேங்கில் இத்தனை லட்சம் இருக்குது எத்தனை கோடி இருக்குன்னா அதை நினைக்கும் போதுனா சந்தோஷம் சொல்லும் வீடு வாசல் எப்படி இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் ஏ அது நமக்கு நன்மை செய்யும் அது சுர்த்து கொடுக்குறன்னு ஒரு சாதனம் ஒரு பாவனை ஏற்படுது அதனால் மன ஒழுங்கும் சந்தோஷம் வருது அப்புறம் அந்த பொருள் இழக்கும் போது துக்கம் வருது வரும் அதிகார விஷயம் குடிச்சுடுத்து வரலன்னா துக்கம் பேங்க் போட்டால் பேங்க் திவாலாக போனாலும் துக்கம் பணத்தை வாங்கினேன் வேணும் தீண்டி போனாலும் துக்கம் இப்போ நல்ல கஷ்டங்கள் இருக்குது அதிக ஒரு விஷயம் பொருள் இருக்குமேனா சந்தோஷம் உண்டா எனது எனதுன்னு ஒரு பாவனை ஏற்படும் போது ஒரு சந்தோஷம் இருக்கும் சந்தோஷம் எப்படி வருது மனம் ஒடுக்கம்தான் காரணம் வச்சித பதார்த்தம் விரும்பிய பதார்த்தம் நமக்கு எப்போ கிடைக்குதோ இப்போ மன ஒடுங்கும் ஒடுங்கும்போது ஆனந்தம் வெளிப்படும் இதுதான் வேதத்தில் வைக்கணும் எந்த சாஸ்திரத்திலையும் சுகம் வெளியில் தான் காட்டுவாங்கன்னு காட்டுறதே கிடையாது இருக்கிறதுனால விருப்பமான பொருள் இல்லாமல் இருக்குமே மன ஒடுங்காது எந்த பொருளில் விருப்பம் இருக்குது அப்போ அந்த சஞ்சலமான மனசு ஒடுங்கும் எதிலே விருப்பம் இல்லை மனம் ஒரே தான் இருக்கும் அப்போ அது சுகம் இல்லையான்னா அதுலேயும் சுகம் உண்டு அது சாமானியமாக இருக்கிற நிசானந்தம் வெளிப்படும் அது உதாசை அதுதான் தசைக்கன் வர்றது அதுதான் விருப்ப இருப்பு இல்லா அது ஒரு சுகம் உண்டு இது விசேஷ சுகம் வரும் இது விஷயானந்தன் பேருக்கு இது நிச்சயபத்தை பொறுத்த வரைக்கும் இது அடுத்து அதுபோல் குருநாதர் இணைக்கும் நினைக்கிறது எனக்கு சந்தோஷம் ஏற்படுது அப்படின்னா ஏன் அருள் கொடுத்தவர் ஞானம் கொடுத்தவர் என்ற ஒரு விருப்பம் இருக்குது மன ஒழுக்கம் ஏற்படுது தாய் அமுது ஓட்டி உடம்பை வளர்த்தல் போல் உபதேச மொழிகளை அனுக்கிரகித்து அறிவை வளர்த்தலின் அன்னை என்றும் தாயானது குழந்தைக்கு நல்லா ஆகாரம் பால் எல்லா பழங்கள்லாம் கொடுத்து வளர்க்கச் செய்யுது அப்போது தாய் வந்து ஒரு சுகப்பொருளாக தோன்றுது குழந்தைக்கு அப்படி போல் எனக்கு உபதேச செய்து என்னுடைய அஞ்ஞானத்தை போக்குவதற்கு வழிவகை செஞ்சதாலே தாய் என்று நினைக்கிறது அவர் தாயை நினைக்கும்போது சந்தோஷம் இருக்கணும் தந்தை தவிர்க்காரியத்தில் செல்லுதலை தடுத்து செய்காரியத்தில் செலுத்துதல் போல் அவர் என்ன பண்ணுறாரு தவறான வழிக்கு போனால் தடுத்து நிறுத்தி தண்டனை கொடுக்குறார் அங்கேயும் போனேன் ரெண்டு வதம் கொடுப்பார் பள்ளிக்கூடத்துக்கு போகலையா ரெண்டு வதம் கிடைக்கும் சரியாக படிக்கலையா இப்படி திருத்துறார் அவர் செய்காரியம் தான் செய்யணும் வழி தவிர்க்காரியம் செயல்படார் அது ஆணை அப்படி அப்படி போல செய்யத்தை செலுத்துதல் போல் இப்போ குருணா என்ன பண்ணார் அசாஸ்திர பிரபஞ்சத்தின் வழி செல்லாது தடுத்து சாஸ்திர பிரபஞ்சத்தின் வழி செலுத்துதலில் பிதாவென்றும் கிடையாது அங்கே சேர்த்துக்கணும் செல்லாது அழுத்து சாஸ்திர பிரபஞ்சத்தின் வழின்னு சேர்த்துக்கணும் அங்கே பிதாவென்றும் அப்போதான் பிதா அதுபோல் இங்கேயும் தவறால் வழிக்கு போனால் குருணா கண்டிப்பார் அப்போது அவர் கண்டிக்கும்போது நம்ம திருத்தராக கண்டிக்கிறான்னு ஒத்துக்கணும் இந்த சாவிட்ட வந்து வேலை வாங்குறதோட திட்டம் இருப்பாள் இவர்கிட்ட அப்படி என்ன ஞானம் வராது போக வேண்டியதுதான் அதனால் அந்த பரிபாகம் வர்ற வரைக்கும் சிரமம் தான் அவர் அதே போல் தந்தையை அப்படி தான் தந்தையை கண்டிக்கும் போது சில பிள்ளைகள் கோச்சிப்பாங்க என்ன எடுத்துப்பா திட்டாரு இப்படி இருக்கிற எங்கே போயிடலாமான்னு இருக்குது அப்படிம்பாங்க பரிபாகம் ஆனால் பரிபாக உள்ளவர்களுக்கு ஒத்துக்கிறது தான் சரி தப்பு சரி தப்பு தண்ண கிடைக்காதே வேணும் என்று ஏற்றுக்காங்க பரிபாகன அர்த்தம் கண்மணியானது நன்று இது தீது இது என்று அறிவித்தல் போல் பந்தம் துன்பம் என்றும் மோட்ச இன்பம் என்றும் அறிவித்தலில் கண்மணி என்றும் கல் கருவெளி இருக்க அதான் நமக்கு இவ்வளவு விளக்கம் கொடுக்கறது ஒவ்வொன்று தான் கருவிகள் இருக்கு அதுக்கு சாதகமாக தான் அந்த கருவியில் நடுவில் இருக்க மணி இருக்கு அதை தான் அது என்ன செய்யுது ஒளி கொடுக்குது ஒலி கொடுத்தா ஒவ்வொரு பொருளிலும் விளக்கம் சொல்லுது இது புத்தகம் இது படம் இது புத் இது மேஜன் விளக்கம் சொல்லுது விளக்கம் சொல்லும்போது புத்திசாலிகள் எது தேவையோ அதை வைத்துக்கொண்டு தேவையில் விட்டுருவாங்க அப்படி போல் குருவானவர் என்ன செய்கிறார் பந்தம் துன்பம் என்றும் மோட்ச காட்டார் பந்தம் துன்பம் தான் எந்த ரூபத்திலும் அது முதல் பாட சொல்ல சொல்ல போறாரு என்றும் மோட்ச இன்பம் என்றும் எந்த ரூபத்திலும் இன்பம் தான் அறிவுத்தளிர் கண்மணி என்றும் கண்மணி என்று சொன்னார் தவப்பயன் எங்கே இருந்தாலும் அங்கே வந்து உதவி இன்பத்தை கொடுத்தல் போல் எங்கே இருந்தாலும் தமது பூர்ணஸ்வரூபத்தை விளக்கி இன்பத்தை கொடுத்த தவப்பயன் என்றும் தவப்பயனிருக்கு அது எப்படியும் பணம் கொடுத்துரும் அதுதான் தவத்தின் பயன் அது எதுபோல் இந்த மணியார் அனுப்புகிறாங்க மணியார் அனுப்பும்போது ஆளில்லை நாள் மணால் வந்து கொடுப்பாங்க என்ன சில்லற கிடைக்கும் இல்லை அவங்களுக்கு அதிகமாக தேடி வந்து கொடுப்பாங்க விட மாட்டாங்க நாலஞ்சினால் பார்க்கணும் அதிகாரம் இருக்கு அவங்களுக்கு வாரம் பார்த்தா திருப்பி அனுப்பணும் அப்படி பாருங்கள் விடாமல் கொடுக்குறாங்க பாருங்கள் அதை தவப்பையன் போயிருக்க அப்படி போல் இங்கே தவப்பையன் வேண்டாம்னு கொடுத்துட்டு போயிடும் நீ செலவு வாங்கிட்டு என்ன கீழே போட்டான்னு அதுக்கு அவள் இல்லை மணியார் கொடுக்குறவர் தபால்காரரு கையில் போட்டு வாங்கிட்டு அவர் வேலை முடிஞ்சு வச்சு நீங்கள் கீழப்பட்டால் மேலே போட்டால் அவருக்கு என்ன அவர் வேலை முடிஞ்சு அது போல அதுபோல் தவப்பையனானது எங்கிருந்தாலும் கொடுத்துடும் அப்படி போல் தமது பூண ஸ்வரூபத்தை விளக்கி இன்பத்தை கொடுத்ததில் தவப்பேன் என்றார் உணவர் முழுமையான ஞானத்தை கொடுப்பார் அவரது தான் மற்ற எல்லா சாஸ்திரங்களும் எல்லா மதங்களும் குறைஞானம் கொடுப்பாங்க பரிசின்னம் சின்ன புத்தி தான் பெரிய புத்தி கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு இருந்து தான் கொடுப்பாங்க அவங்கள்ட்ட கிடையாது இருக்க தான் கொடுப்பாங்க அதனால் போன சுரூபத்தை விளக்கி இன்பத்தை கொடுத்ததில் தப்பேன் உடலுக்குள் உயிர் அந்த உடலை அறிமானித்து அதன் கண் வரும் துன்பத்தை துளைத்தல் போல் உயிருக்கு உயிராக இருந்து அவ்வுயிருக்கு துன்பம் தருகின்ற மும்மலங்களை துளைத்தலின் உடலுள் செப்பு உயிர் என்றும் கூறினார் என இந்த உடம்புக்கு பிரச்சனை சம்ரட்சணை பண்ணுறது உயிர் தான் அர்த்தம் இங்கே மூச்சு காற்று அது மூச்சு காற்று இங்கே செய்கிறது அறிவுடை தான் மூச்சு என்ன பண்ணது உடம்பு வரக்கூடிய வியாதிகள் போக்குறதுக்கு முயற்சி பண்ணது அது கொசு கடிச்சுன்னா உடனே தட்டம் அப்புறம் இங்கே கற்று அங்கே கட்டுறோம் மூட்டை என்ன கட்டறோம் குளிரியாக போகிக்கிறோம் என்ன சௌகரி பண்ணுற மாதிரி இந்த உடம்புக்கு காய்ச்சல் வந்துச்சு மருந்து வாங்குகிறோம் எல்லாம் செய்ய சௌகரி பண்ணுறோம் அப்படி போல் அந்த குருநாதன் என்ன பண்ணுற மும்மலங்களே போக்கிறார் மலை வச்சா ஆவரணும்னு சொல்லக்கூடிய மூன்று மலங்களை நாசம் செய்து அவர் நமக்கு ஞானத்தை கொடுக்கறதுனால இந்த உடலுக்கு உயிர் எப்படி செய்வதோ இது இந்த உயிருக்கு உயிராக இருக்கார் குருநாதர் அதனால் அவர் உயிருக்குயிர் என்று சொன்னார் ஆகவேயிர் உடலுக்குயில் அப்படிப்பட்ட கருணாமூர்த்தி என்று இந்த சாஸ்திரத்தில் அவருடைய அனுபவத்தை இவ்வளவு அழுத்தமாக சொல்லார் நிகேபம் அப்புறம் தாய் தந்தை கண்மணி தகவலம் உயிர் ஆறு விதமாக ஏன்னா இதை விட பெரிய லாபம் கிடையாது நிச்சயம் பண்ணியாச்சு அந்த மனசு அப்புறம் எவ்வளோ வேணாலும் போகலாம் கொஞ்சம் பாக்கி இருந்தாலும் இன்னொரு குருவாக தான் எல்லாம் முடிஞ்சு போச்சு கருது கருத்தேன் சிதனை செய்து முடித்தாச்சு அப்படி இருக்கும்போது அந்த மனசானது நன்றி தெரிவிக்கவோ அல்லது மகிழவோ இடம் இருக்குங்க குறையிருந்தால் இருக்காது இதுதான் தந்திரியானத்தின் மகிமை பரிபூர்ண சரூபத்தை உணர்த்தக்கூடியது ஒன்றே ஒன்று மூணு லோகங்களிலும் தத்துவ ஞானம் ஒன்று தான் அதெல்லாம் குறைவுடைய ஞானங்கள் தான் பக்தி மார்க்கம் எதுவாக இருந்தாலும் சரி அது சாமானிக்கிற உடையவர்களாக இருந்தாலும் சரி மாணிக்கவாசல்லாம் சாபானுக்கு உடையவர் தான் சம்பந்தர் எல்லாம் ஆனால் குறைஞான்தான் எல்லாம் அவர்களாம் பரிச்சனை புத்தி உடையவர்கள் தான் ஆனால் தத்துவ ஞானம் உங்கள் மகான் இருக்காங்களே நபரிக்க உடையவர்கள் அவர்களுக்கு எங்கும் நிறந்த ஒரு பரம்பல் தான் இருக்கிறது என் நிச்சயம் இருக்கிறதுனால அது நிச்சயத்தின் காரணமாக எந்தவிதமான முயற்சியும் லௌகியத்தை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இப்போ ஞான விவகாரம் பண்ணுறாங்கன்னா இப்போ ஆர்த்தி அனுசாரம் நான் செய்யவில்லை என்ற பாவனையோடு செய்கிறாங்க அதை அதற்குரிய காரியம் செய்யுது நான் சாட்சியாக இருக்கிறேன் என்று ஒரு பாவனை இருக்கு அவ்வளோ பெரிய ஒரு அமைதியை கொடுக்குறது இது ஒன்று தான் பரிபூர்ண அமைதி சுகம் அது எல்லா மதங்களும் எல்லா சாஸ்திரங்களும் எல்லா கலைகளும் தற்காலிகமாக கொடுக்கணும் தற்காலிகமாக விளையிடும் தற்காலிகம் சொல்லணும் தற்காலிக துக்கம் வரும் ஏமாற்ற வரும் எல்லாம் வரும் முடிந்த நிலையை ஒன்று தான் கொடுத்த அவருக்கு என்ன உதாரணங்கள் சொல்லி சொல்லாமல்னா ஆறு உதாரணம் போகணும்னு அவர் ஏன்னால் பாட்டு இளமில்லை அவ்வளோதான் சொல்ல முடியும் அதனால் ஆறு உதாரணங்களை சொல்லி தன் மனதை சமாளப்படுத்திக்கிறான்னு அர்த்தம் அவருக்கு தேவையில்லை கொண்டாது இவர்களுடைய மன அமைதிக்காக இந்த பாட்டு பாடி தமாக தற்பமாப்பிற்பேரவுடலினுடலை அகற்றுதலின் வஞ்சனே நெஞ்சின் மாற்றறிதாய் இருந்தவ பற்றும் பிட்டநாள்களின் விட்டேகவன் கடைக்கணித்தல் புரிந்தனம் குரவநருள் இருந்தமை எப்பொழுதும் பொள் நினைந்து என்பது ஒரு வியாதிக்கு கொடுக்கப்பட்ட பெரிய மருந்தை உட்கொண்ட காலத்தில் அம்மருந்து முன்னர் வியாதியை சிறிதாக நீக்கி பின்னர் தனது சார உடலிலே நின்று ஊறி அந்த உடலை வருத்துதல் செய்கின்ற வியாதிகளையெல்லாம் ஒருங்கிய நீக்குதலின் இது நீதல் போல் திஷ்டாந்தம் பஞ்சகனாகிய எனது மனத்தின்கண் நீங்குவதற்கு அரிதாயிருந்துள்ள எவ்வகைப்பட்ட பற்றுக்களும் பின்பு சில நாள்களிலே விட்டு நீங்க திருவடியை அடைந்த அன்றே கிருபா செய்த நமது ஆச்சாரியனது கிருவை இருந்த தன்மையை எக்காலத்தும் மனத்தினாலே நினைந்து நினைத்து வாக்கினாலே தோத்திரம் பண்ணுவான் என்பார்கள் இதை மறந்துட்டான் கொள்கிறார் முதல்ல கொஞ்சம் போகும் அப்புறம் பத்தியம் இருந்து சரி நாலு படம் சாப்பிட்டா போகுன்னு சொல்கிறாங்க அப்படி போல் இங்கே குருநாதர் வந்தான்றைக்கு அவருடைய கிருபா தீட்சைப்பட்டு சில பாவங்கள்லாம் போயிடுச்சு செஷன் போன மாதிரி அதன் பிறகு நாளாக முழுமையாகி போய்விட்டது அடிப்பட்ட குருநாதரை மனதினால் நினைந்து தியானித்து வாக்கினால் துவத்திரம் சேர்ந்து கா